ித்திர வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நம அனுகியம் சத்தியம் பிரிச்சானம் வாங்கமயர் வாக்குனால பண்ணக்கூடிய தபஸ இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம் அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் வாக்கியம் ரெண்டுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் பிறருடைய உணர்ச்சிகளை புண்படுத்தாத சொற்கள் பொய்கலவாத சொற்கள் இது வாக்கு தபஸ்ல ரெண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம் என்னன்னா பிரியம் கேட்பதற்கு இன்பம் தருவதாக இருக்க வேண்டும் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு அது சுகம் கொடுக்கறதாக இருக்கணும் காதுக்கு பிரியம் என்ற சொல்லுக்கு விளக்க உரை ஆசிரியர் ஸ்ருதி சுகம் என்கிறார் ஸ்ருத்தின்னா காது சுகம்னா இன்பம் அதாவது செவிக்கு இன்பம் தருவதாக இருக்க வேண்டும் அந்த சொற்கள் நமக்கே நம்ம பேசுறது பிடிக்கணும் அடுத்த ஜனங்களுக்கும் அது காது கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கணும் ஹிதம் ஹிதம்னு சொன்ன நாம் சொல்கிற விஷயம் காலப்போக்கில் ரொம்ப இன்பத்தை அதாவது மலரும் நினைவுகள்னு சொல்கிறோம் இல்லையா பிற்காலத்தில் அது ரொம்ப சுகம் கொடுக்கறதா இருக்கணும் ஆஹ் பரிணாமே சுககரம் காலப்போக்கில் இன்னும் இன்பத்தை அதிகமாக்கக்கூடியதான சொற்களை சொல்லணும் பிரியம் வந்து திருஷ்டார்த்தம் ஹிதம் அதிருஷ்டார்த்தம் அப்படின்னு விளக்க உரை ஆசிரியர் சொல்லுகிறார் அதாவது பிரியமா பேசுறது அப்போவே பிரயோஜனம் கிடைக்கும் கேட்கிற போதே சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்லுவார்கள் ஹிதங்கிறது அப்போ தெரியாது சில சமயம் நாம் அன்பா சொன்னாலும் பிடிக்காது சில பேருக்கு ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்கு அது இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்பேற்பட்ட சொற்களை நாம் தேர்ந்தெடுத்து சொல்லணும் அது ஹிதமான விஷயத்தை சொல்றபோது சாஸ்திரத்துக்கே ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தை இத்தி சாஸ்திரம் நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து நம்மளை துன்பம் வராம பாதுகாக்கின்ற அறிவை தரக்கூடிய நூலுக்கு தான் சாஸ்திரம்னு பேர் அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் அப்ப பிரியமா இல்லாமல் இருக்கலாம் ஆனா பிற்காலத்தில் அதனுடைய பயனை அனுபவிக்கிற போது நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தால் எவ்வளவு அன்பு இருந்தால் நம்மிடத்தில் இதை சொல்லியிருப்பார்கள் என்று நாம் உணர்வோம் ஒருவேளை பிரியமாக இல்லைனாலும் ஹிதத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே இருக்குது ஆக பேசி பழகிறதுன் போது தான் பேசுகிறதையே ஒரு விழிப்புணர்வோடு நாம் செய்கிற போது தான் இந்த உண்மை நமக்கு நன்றாக விளங்கும் இந்த அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் வாக்கியம் பிரியம் வாக்கியம் ஹிதம் வாக்கியம் இந்த அச்சா இருக்கு இந்த எத்துங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா வாங்மயம் தப்ப உச்சத்தேன்னு சொல்லணும் தமிழில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும் யாதொரு சொல்லானது பிறருடைய மனதை புண்படுத்துவதாகவும் இல்லாமல் பொய் கலவாததாகவும் இல்லாமல் கேட்பதற்கு இன்பம் தருவதாகவும் கால போக்கில் பெரும்மையை தரக்கூடியதாகவும் இருக்கிற சொற்கள் என்று நாம் எல்லோத்தோடையும் சேர்த்துக்கணும் இந்த வாக்கியம்ங்கிறது அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் வாக்கியம் பிரியம் வாக்கியம் ஹிதம் வாக்கியம் எது அனுத்வேகரம் வாக்கியம் எது சத்தியம் வாக்கியம் எது பிரியம் வாக்கியம் எது ஹிதம் வாக்கியம் அப்படின்னு எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக தான் இப்படி அனுத்வேகமாகவும் சத்தியமாகவும் பிரியமாகவும் ஹிதமாகவும் யாதொரு சொல்லானது விளங்குகிறதோ அப்படிங்கறத அந்த சக்காரம் குறிக்கிறது ஆக இதுல ஒன்று கூட குறையக்கூடாது இதுல ஏதாவது ஒன்று விட்டு போனாலும் கூட அது வாக்கு தபஸாக ஆகாது என்று புரிந்து கொள்ளணும் அப்புறம் சுவாத்தியாய அபியசனம் யாவி சாஸ்திரத்துல சொன்னபடி கிழக்க பார்த்து உட்கார்ந்து கொண்டு பவித்திரங்கள் எல்லாம் கையில் அதற்கென்று என்னெல்லாம் சடங்குகள்ல முறைப்படுத்தியிருக்கிறார்களோ அந்த முறைப்படி குவாலிட்டி டைம் கொடுத்து சொன்னபடி இந்த ஸ்வரம் வர்ணம் மாத்திர எப்படி உச்சரிக்கணும்னு சிக்ஷா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதோ அப்படி அதை மீறாம தனக்கு பெரியோர்கள் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும் மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் கற்றவற்றை மறக்காமல் இருப்பதற்கான பயிற்சி அதையும் தெய்வீகமாக செய்யணும் ஏன்னா இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தியை நமக்கு புரிய வைத்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது எனவே அதனுடைய மதிப்பை உணர்ந்து அவ்வாறு நாம் அதை செய்ய வேண்டும் ஆகவே சுவாத்தியாய அபியசனம் செய்வ படித்தவற்றை திரும்ப திரும்ப சொல்லி மறக்காமல் இருக்கின்ற முயற்சிக்கும் சேர்த்து வாங்மயம் தப உச்சியதே இவ்வாறு நமக்கு நாம் கற்றவற்றை திரும்ப திரும்ப மறக்காமல் இருப்பதற்காக உருப்போட்டு ஞாபகத்தில் வைத்து இந்த முதல்ல சொன்ன கண்டிஷன்ஸ் அனுத்வேகம் சத்தியம் பிரியம் ஹிதம் வாக்கியங்களை நம்மால பயன்படுத்த முடியும் ஆகவே இது அனைத்தையும் சேர்த்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாங்மயம் தபஸ் என்று உபதேசம் பண்ணியிருக்கிறார் இனி அடுத்த ஸ்லோகத்திலே மனதால் செய்ய வேண்டிய தவத்தை சொல்ல போகிறார் தொடர்ந்து நாம் படிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம்